முதல சொல்ற தண்டனை மருமையில் எழுப்பப்படும் பைத்தியம் எழுப்பப்படுவார் தீண்டப்பட்டு பைத்தியம் விடுத்த மருமையில் எழுப்பப்படுவார் தீண்டப்பட்டு என்ன இருக்கு சான்ஸ் இருக்கு என்பது இல்ல இது பாசிபிள் இது நடக்க கூடியதுல்லாசு நடப்பதற்கு சாத்தியமான பாசிபிளான விஷயத்த பாசிபிளான சாத்தியமானது அப்ப சைத்தானால் தீண்டப்பட்டு பிடிக்குமா ஒருத்தருக்கு அறிஞர்கள் சொல்றாங்க பெரிய பெரிய தத்துவ இருக்குது சைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சொல்றீங்க அப்ப நீங்க தர்காக்கள் திண்டி போடலாமா இல்லக்குமா கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பேயாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பேயங்கள் உண்மைகள் ஒரு சில ஒன்னு இருக்கலாம் நடிப்பா இருக்கலாம் பெரும்பாலும் உண்மை எப்படி உண்மை இன்னைக்கு ஒரு தர்கால ஒரு தர்காலை ஒரு பேயை ஆடுது அந்த பேய போய் பாருங்க அது சாதாரணமா சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது ஒரு பொம்பளை அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு பொம்பளை அந்த மாதிரி செய்ய முடியுமா செய்ய முடியாது ஆனா அந்த பொம்பளை ஆடுவா பாருங்க ஆட்டம் அப்படி ஆடுவா பல்ட் அடிப்பா பாத்துருந்தீங்க தர்காலை ஏராடி கருகளை போய் பாருங்க வாய்ப்பு கிடைச்சா பெல்ட் அடிக்கும் பாருங்க அப்படி பெல்ட் அடிக்கும் பும்பல ஒரு ஆம்பளை மோசமா ஆக்டிவ் உடம்புக்கு அப்படியே முறுக்கேறும் ஆடும் தளவிரி கோலமா அதை பேய் ஏறினதுக்கு அப்புறம் அப்படி மயக்கடிச்சு கூட நம்மள இப்படி ஆடணுங்கிற மாதிரி அதே மாதிரி சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத சாதாரண மனிதர்களால் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத சில காரியங்களை பேய் பிடித்தவர்கள் அதாவது செய்தா பிடிச்சவங்க செய்யறதை பார்க்கலாம் உண்மை ஏன் இப்படி நடக்குது திண்டப்பட்டு எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உண்மை என்னன்னு சொல்லி ரூட் காஸ்ட் ஆராயாம சும்மா பொத்தாம் போதற்கு சவால் அழிவுறதுல அர்த்தம் இல்ல நிரூபிச்சு லட்சம் தர தயார் நிரூபிச்சு ஒரு கோடி தர தயார் அப்படின்னு சொல்லிட்டு சவால் அழிவீசுறது அரசியலுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு இஸ்லாத்துக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை பொறுத்தவரையில உண்மை என்ன யதார்த்தம் என்ன இது ஏன் அல்லா அபுல்லால அப்ப இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் பொய் ஐம்பது லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் பந்தயம் கட்டுற அளவுக்கு இது பொய்னு சொன்னா சாத்தியம் இல்லாத ஒன்று எப்படி சொல்றான் நடக்காத்தியம் சொல்லுவான் என்னது உண்மையுது அப்படின்னு பாத்தீங்க அருமை சகோதரர்களே அல்லா சுமானத்தல முதல படைக்கும் பொழுது அவன் அல்லாட்ட சவால் விடுறான் வருது நீ என்னை வழி எடுத்ததின் காரணமாக எந்த ஆதமின் காரணமாக எந்த ஆதமுக்கு சஜிதா செய்யாதனால் என்னை நீ வந்து மலோனாக்கினோ சமிக்கப்பட்ட இந்த நிலைமைக்கு ஆளானோ இதே ஆதமுடைய மக்களை அவர்களுடைய முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் இல்லப்பக்கத்திலும் நானா படத்தில் சூழ்ந்துகிட்டு அவர்களை நான் வழி எடுப்பேன் அப்படின்னு அல்லா என்ன பண்றான் சவால் விடுறான் அப்ப அல்லா சொல்றான் போடா போய் வழி எடுத்துக்கோ என் சவால் விடுறியாத்துக்கோ உன்னால் வழி எடுக்கப்படுபவன் இறையச்சம் இல்லாதன வழி எடுக்கப்படுவான் என்னுடைய பையன் இருக்கிற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறான் அப்போ சைதான் கேட்கறான் அப்படியா வெளியே இருக்க முடியாதா நான் வழிக எடுத்துக்கவா முடிஞ்சா செஞ்சுக்க சைதான் அல்லாடியே கேட்கறான் அப்போ அல்ல எனக்கு கொஞ்சம் ஆற்றல் கொடு கொஞ்சம் பவர் கொடு நான் வெளியிட கொஞ்சம் பவர் வேணும்ல பவர் வெளியெடுக்க முடியாது கொஞ்சம் பவர் கொடு அல்லா கொஞ்சம் பவரையும் கொடுத்தான் அனுப்புனா சைத்தான் வழிகெடுப்பதற்கு சில சக்திகளை சில ஆற்றல்கள் அல்ல கொடுத்தான் அந்த ஆற்றல்களை பெற்றுக்கொண்டு வந்த சைத்தான் உட்காந்து யோசிக்கிறான் ரூம் போட்டு யார் யாரையும் எப்படி வழிகெடுக்கலாம் யாரு யார அவங்க அட்மாஸ்பியர் அவங்களுடைய கல்ச்சரு அவங்களுடைய வாழக்கூடிய சூழ்நிலை அவங்களுடைய பேசிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சரு அவங்களுடைய நாலேஜ் பேசிக் நாலேஜ் இஸ்லாமிக் நாலேஜ் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றான் இது எல்லாத்தையும் ஈஸியா வந்து பாவம் செய்ய பாவம் செஞ்சிட மாட்டான் செஞ்சிருக்க ஒரு நாளைக்கு சாராயங்க ஒரு காலத்தை திகட்டி போய் அல்ல போப்பா இப்படி அணியாவது சாராயம் குடிச்சிருமே மன்னிச்சு மன்னிச்சிடுறான் விபச்சாரம் பண்ண எவ்வளவுதான் பண்ணுவான் விபச்சாரம் பண்ணி பண்ணி பண்ணி தகுதியா சோர்ந்து போயிட்டான் சே போற என்னத்த பெரிய விவசாயம் அப்ப சேத்தான் பாக்குறான் இப்படி பொத்தா பொதுவா அவனை போய் விபச்சாரம் செய்ய வச்சாலோ சாராயம் வச்சாலோ அல்லது பண்றான் பண்றான் பண்றான் நூறு கொலை பட்டு தவாசிலயா அல்லாட்டா நூறு குலப்பண்ண தவாசி இல்லையா எவ்வளவுதான் செய்வான் ஒரு காலத்துல வெறுத்துமே தவா செய்வான் அந்த நிலைக்கு ஆளாயிடக்கூடாது அதனால திட்டமிட்டு பிளான் பண்றான் சேத்தான் திட்டமிட்டு வழி எடுக்கணும் வித்தியாச வித்தியாசம் வழி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் சேதா பார்க்கும் பொழுது அந்தந்த மக்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய அட்மாஸ்பியர் அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுடைய பேசிக் நாலேஜ் இஸ்லாமிக் நாலேஜ் இத பூரா என்ன பண்றான் டேட்டா கிரியேட் பண்றான் சைத்தா உட்காந்து கிரியேட் பண்றான் கிரியேட் பண்ணி சேத்தான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அப்படியா ஓகே அப்ப அந்த இவங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்க வெஸ்டர்ன் கல்ச்சர் சேர்ந்தவன் ஐரோப்பா காண்டவன் அமெரிக்கா இவங்கெல்லாம் உண்மை காட்ட மாட்டான் அப்ப அவன் எப்படி வழி இருக்கலாம் அவனுக்கு மனோ கொடு மனோச்சை வெறி ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்னா கலக்கிறது எல்லாம் ஒன்னா குத்தடிக்கிறது எல்லாம் ஒன்னா மது அருந்து அதை ஒரு சாதாரண விஷயமா காட்டு காட்டி அந்த மக்களை அந்த ஆரம்பிச்சான் அந்த லைன்ல ஜிணா விபச்சாரம் மது மங்கை ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்னா கலக்கிறது ஒரு கலாச்சாரம் இல்ல ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கையை கொடுத்து அவங்களை நம்ப மாட்டான் தொடர்பு இல்லை அவனுக்கு மருந்து பார்த்து அறிவியல் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் இது என்ன காரணம் சொல்லி அவன்ட்டு வேலைக்கு ஆவாது அப்ப நம்மளால வந்தான் மிடில் ஸ்ட் அதாவது அரபு காரங்கள்ட்ட அரபு காரங்கள்ட்ட வந்தான் இவனும் நம்ப மாட்டான் இவனுக்கு என்ன பண்ணு சொன்னா இவனுக்கு மன கொடுத்தான் மன உய்ச உலக ஆசையை கொடுத்தான் உலக மோகத்தை கொடுத்தான் அந்த உலக மோகத்தின் மூலமாக அவனை வெளியெடுக்க வச்சான் இந்த பக்கம் வந்தான் சவுத் ஏசியா தெற்காசிய பக்கம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பர்மா இந்த சரௌண்டிங் இங்கெல்லாம் வந்து இந்த மக்கள்லாம் அதிகம் மூட நம்பிக்கையில் மூழ்கிருக்க மக்கள் இவனை நம்பிக்கை ரீதியாக அக்ரீதா ரீதியாக வெளியெடுக்கணும் சேர்த்தா யோசிக்கிறான் எந்தெந்த மக்கள் எந்தெந்த பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு வாழக்கூடிய ஜியாகிரபிகல் பொசிஷனு அவங்க வாழக்கூடிய புவியியல் ரீதியான வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் சேர்த்தா பார்க்கறான் எல்லாத்தையும் பிளான் பண்ணும் போது மக்கள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா தெற்காசிய நாடுகள் இந்த தெற்காசிய நாடுகளை வலியுறுத்தலாம் ரொம்ப அதிகம் இந்த மக்களுக்கு பேசிக்காவே பாருங்க முஸ்லீம் பிடிக்கிற புரியுதா இல்லையா கிறிஸ்தவனுக்கும் புரியுதா இல்லையா இங்க ஜாதி மதம் கிடையாது ஒரே கல்சர்ல உள்ளவங்க இவங்களை வழிகடுக்கிறதுக்கு பே பிசாசா பே பிசாச கையில எடுத்தான் பவர் இருந்த பவரை வச்சு கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சான் அந்த பவரை கொடுத்து வச்சு கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சான் நல்லா உட்காந்துருப்பான் அவனுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் தெரியாது பேய் வந்து இங்கிலீஷ் பேசுவான் பாத்துறீங்களா அவனுக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் தெரியாதுங்க பே வந்தா இங்கிலீஷ் பேசுவான் அவனுக்கு அடிச்சு போட்டாலும் ஆங்கிலம் தெரியாது ஆனா பேய் சூப்பரா இங்கிலீஷ் பேசுவான் ஆங்கிலம் பேசுவான் தெலுங்கு பேசுவான் எப்படி நடந்துச்சு நடிக்கிறான்னு சொல்லி அடிக்கிறது ஆடுறது ஓடுறது குதிக்கிறதுக்கு தெரியாது அவனுக்கு திடீர்னு தெலுங்கு பேசுறான் திடீர்னு இங்கிலீஷ் பேசுறான் எப்படி நடந்துச்சு நீர் பார்த்ததில்ல கிராமப்படுத்துறது ஒரு நாள் ஏதாவது கூட்டம் தரலாங்க ஏராடில இருந்து பாருங்க அதையும் பயமுடுத்துறான் நடிக்கிறான்னு சொல்லலாம் ஒரு பாஷை எப்படி நடிக்க முடியும் நேற்று வரைக்கும் சுட்டு போட இங்கிலீஷ் தெரியாது பேசுவான் அந்த பேய் போன இங்கிலீஷ் பேச தெரியாது தெலுங்கு தெலுங்கு பேசுவான் போயிட்டு நடிப்பை வைத்து உருது பேச வைக்கிறான் தெலுங்கு பேச வைக்கிறான் அவனால செய்ய முடியாதெல்லாம் செய்யற மாதிரி காட்டுறான் ஏன் இந்த பகுதி மக்கள் தான் இவங்க ஈமான கெடுக்கணும் சொன்னா இந்த செய்தான வச்சு என்ன பண்றான் இந்த செய்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடிச்சவரை வச்சு இவங்களுக்கு நோய் நிவாரணம் என்னன்னு பாருங்க இந்த பேர் பிடிச்சவர்கள் கட்டி போட்டு தினம் தினம் தரா ஓதி ஊதுங்க குணமாகாது காவத்தொழால கட்டி போட்டு காவத்தொழா தராய் தொழிற்சர் இமாமும் லட்சோப லட்சமான தொழு தரா லட்சோக குரான உதவ மக்களும் ஓதிப்பாரு குணமாகாது சரி கபர்ல கொண்டு கட்டி போட குணமாயிடும் தர்காக்கரில் அப்படின்னா கபறு உயர்ந்த கபு யாருடைய கண்மநாயம் செல்லந்த கபு அவங்க கபர்ல கொண்டு பேயை கட்டி போட்டு குணமானத சர்தல இருக்குதா இங்க சரத்திர இருக்குதா ரசூலா மசூதி நபையில ஒரு பேயை கட்டி போட்டு குணமாச்சு சரத்திர இருக்குதா கிடையாது இங்கெல்லாம் கட்டி போட்டு குணமாயிட்டா பள்ளிவாசல கட்டி போட்டு காவல்துறையில கட்டி நம்பிக்கை யார் பேர்ல வரும் அல்லா பேர்ல வரும் அது பிடிக்கும் சிந்தனை விட்டு அல்ல நோக்கமே அப்ப அதனால என்ன பண்றாங்க எப்படி இது ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தும் என்ன பண்றாங்க ஏற்படுத்த மட்டுமல்ல வேளாங்கண்ணி சர்ச்சை வேளாங்கண்ணி சர்ச்சை அங்கே போய் குணமாகுது ஓகே சேதம் அது பிரச்சனை இல்ல எந்த பிரச்சனை பள்ளிவாசல கட்டி போட்டா கொடுமானா நம்பிக்கை வேளாங்கண்ணி மாதாவா இருக்கட்டும் திருப்பதி வெங்கடாச்சலபதியா இருக்கட்டும் அல்லாவா இருக்கக்கூடாது அப்ப என்ன பண்ற அந்த தர்காக்கல்ல கொண்டு கட்டி போட்டாதான் குணமாகும் அப்படிங்கிற மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தும் அப்ப நம்பிக்கை யார் பேர்ல வரும் வரும் தர்காக்கள் பேர் வரும் புரிந்திரிஷ்காருக்குது அங்கால கட்டி போட்டாங்க அரபுக்காரருக்கு மஸித் நபைல கட்டி போட்டாங்க குணமாயிடுச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் அங்கெல்லாம் ஏன் பெய் பிடிக்கிறது இல்லை தெரியும் அங்கெல்லாம் எடுக்க முடியாது அவனுக்கு எடுக்கிறது வேற வழி வச்சுக்கிட்டான் இந்த மக்கள் தான் அப்பாவி மக்கள் மூட நம்பிக்கை பேசிக்கா உள்ள மக்கள் ஜபிக்கலா ரீதியா புவியல் ரீதியா இந்த மக்கள் என்ன பண்றது போனா மட்டும்தான் குணமாகும் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தலாம் தர்காக்கு மட்டும் இல்லங்க மந்திரவாதி மந்திரிச்சு பாருங்க அப்போ பேய் குணமாகும் மந்திரவாதி வேப்பல் அடிப்பான் வேப்பல் அடிச்சா பாருங்க அப்போ பேய் குணமாகும் ஏன் ஒரு கோடி தர தயார் மேஞ்சிட்டு சொல்ல முடியுமா உண்மை என்ன காரணம் அல்லா சுபா சைதானுக்கு சில பவரை கொடுத்தால்தான் சகோதரே ரசூல்லா சொன்னாங்க இந்த மாதிரி சைத்தானுடைய தீண்டுதல்கள் வராமல் தீண்டுதல்கள் வராம இருக்கிறதுக்கு தினந்தோறும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அகராசி இதெல்லாம் ஓதி உடம்புல தடவிட்டு படுங்க உங்களுக்கு சைதானுடைய தீங்கு பாதுகாப்பான் ரசூலா சொன்னாங்க treatment பாதுகாப்பான நடத்தும் தீண்டுதல்களோத்தான உணர்வுகளோடு பைக்கியிருச்சு பைக்கியம் treatment என்ன ட்ரீட்மெண்ட் treatment. மனநல மருத்துவரோ நல்ல டாக்டர் நீ அனுமதிச்ச இந்த வழியை தவிர மூன்றாவது வழி தேட மாட்டேன் நீ இதுல சிபா கொடுத்தாலும் சரி இல்ல மூத்தாக்குறாலும் சரி இதுல சிபா கொடுத்தாலும் சரி இல்ல மூத்தாங்க சரி மூன்றாவது வரையும் தெரிய மாட்டேன் அப்படின்னு உறுதியாருங்க அல்ல சோதிப்பான் சைத்தானு சோதிப்பான் நிச்சயமா அல்லா இறுதி வெற்றி கொடுப்பான் தர்காக்கு போவா குணமாக்குவான் ஆனா